இரு கண்கள் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவர் தன் கைகளை கழுவினால் அவரது கைகள் செய்த அனைத்து தவறுகளும் அவரின் கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவர் கழுவினால் அவரின் கால்கள் செய்த வெளியேறிவிடும் இறுதியாக அவர் ஒழு செய்து முடிக்கும் போது பாவங்களை விட்டு தூய்மையானவராக வெளியேறுவார் என்று நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு நான்கு